قادم بسم الله الرحمن الرحيم الف لام م حسب الناس يطرف ويقول امننا وهم لا يكفرون وقال تعالى ان الذين قالوا ربنا الله ثم استقاموا فتنزل عليهم الملائكه الله تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون لَحْنُو أَوْلِيَائِكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنْفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ لُذُلُمٍ مِنْ غَفُورٍ رَحِيمٍ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنِّي لَأَعْلَمُ آيَةً لَأَمِلُ النَّاسَ لَكَ فَتَهُمْ مَنْ يَتَّقِ اللَّهَ يَدْلُهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ ثَمَنَتُكُمْ مَذْهَبُكُمْ يَا சகோதர பெரியார்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவே அஞ்சு பயந்து தக்வாவை உள்ளட்சத்தை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லா சுகானத்தாலா துனியாவில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு நிலைமைகளை வைத்திருக்கிறான் ஒன்று சந்தோஷமான நிலமை அடுத்தது கவலையான துக்கமான சோகமான உள்ளம் வருந்தக்கூடிய ஒரு நிலமையை அல்லா ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் அல்லாவுடைய படைப்புகளாகிய மனிதர்களில் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளாத விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய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 நபிமார்களுக்கும் வைத்திருக்கிறான் நபிமார்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் வைத்திருக்கிறான் உலமாக்களுக்கும் வைத்திருக்கிறான் பாமரர்களுக்கும் வைத்திருக்கிறான் முஸ்லிம்களுக்கும் வைத்திருக்கிறான் பௌத்த இந்துக்களுக்கும் அல்லா இதே நிலைமை வைத்திருக்கிறான் இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது சந்தோஷம் பிறக்கும் பொழுது துக்கம் மரணிக்கும் பொழுது இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் பல நிலைமைகள் ஒன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அல்லது கவலை கொண்டு வரும் முஸ்லிம்கள் ஆகிய நாம் கவனிக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு பகுதி உண்டு பொதுவாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இதை இந்த முறையில் அணுக மாட்டார்கள் இறை ஈமான் ா என்ற இந்த மூணு அடிப்படையை கொண்டவர்கள் தான் விசுவாசிகள் மூமிங்கள் அத்தவுஹீத் என்ற ஏகத்துவம் என்ற நபித்துவம் நுபு அந்த இறுதி நபித்துவத்தின் நம்பிக்கை இன்னும் ஆகரத்தின் மீது விசுவாசம் இது மூன்றையும் உள்ளடக்கியவர் ஒரு முஸ்லிம் இந்த முஸ்லிமுக்கு சந்தோஷம் வரும் ல்லா கவலை ஏற்படும் பொ பொழுது இந்நாள்ல்லா ஒரு காதலுக்கு சந்தோஷம் வரும் பொழுது நான் என்ற மமதை கவலை வரும் பொழுது ஒப்பாறு வைத்து அழுது கதறி அதை அணுகு முறையை தவறிவிடுகிறார் முஸ்லிமுக்கும் விஸ்வாசம் உள்ளவருக்கும் விசுவாசம் இல்லாதவருக்கும் இதுதான் வித்தியாசம் உயிர் போகிறது சந்தோஷப்படுகிறார்கள் மரண தூக்கில் ஏத்தப்படுகிறது சந்தோஷப்படுகிறார்கள் யார் விசுவாசம் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் விசுவாசம் நம்பிக்கை நிரம்பிருக்கிறது குத்தப்பட்டது ரத்தம் பளியிரண்டு பாய்கிறது அந்த ரத்தத்தை எடுத்து முகத்தில் பூசிக்கொண்டு காபாவின் இறைவன் மீது ஆணையாக வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொல்கிறார் குத்தினவர் ஆச்சரியம் வியப்படைந்து நானோ இவரை கொண்டு விட்டேன் அவரோ கவலையுடன் கட்டி ஒப்பாறை வைத்து அழுது கொண்டு துடித்துக் கொண்டு மரணிக்க வேண்டியவர் அகமதுலில்லா இறைவன் மீது ஆணையாக காபாவை சொந்தமாக்கிக் கொண்டு அந்த ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றாரே என்ன வெற்றி என்று கேட்கிறார் அவருக்கு சொல்லப்பட்டது இவர் சொர்க்கத்தை அடைந்து விட்டார் அதுதான் அவருக்குள்ள வெற்றி வேறான சகோதரர்களை பெரியார்களே திரௌனுக்கும் சந்தோஷம் காரூனுக்கும் சந்தோஷம் மூசாலை செலாத்துக்கும் சந்தோஷம் ஆறுநலை செலாத்துக்கும் சந்தோஷம் திரௌனுக்கும் துக்கம் காரூனுக்கும் துக்கம் மூசாலை செலாத்துக்கும் துக்கம் ஆறுநலை செலாத்துக்கும் துக்கம் அல்லா மனிதரின் அடிப்படையில் நபிமானர்களுக்கும் வைத்திருக்கிறான் நவியுடைய எதிரிக்கு வைத்திருக்கிறான் திரவுனுக்கு சந்தோஷம் என்ன நானும் கபன் கலவாண்டி கபர்ல இறங்கி கபருடைய ஆடைய கலைந்து அவர்களுடைய அந்த பிடவை எல்லாம் எடுத்து அதான் இன்றைக்கு எழுத்துடைய மன்னராக மாறிவிட்டேன் என்று சந்தோஷம் சிறவனுக்கு துக்கம் என்ன சிறனுடைய துக்கம் அவருக்கு வந்த சோதனை அவர் எடுக்கும் உணவெல்லாம் கவலையாக எடுக்கும் உணவெல்லாம் ரத்தமாக எடுக்கும் எல்லாமே அல்லா சோதனைக்குரியதாக மாற்றினான் அந்த நேரம் அவருக்கு கவலை சந்தோஷம் என்ன அல்லா தாலா கேட்டது உலகத்தில் ஒருவர் தந்த சகோதரருக்கு கேட்டது தன்னுடைய சகோதரன் நபித்துவத்தை கொடுக்குமாறு அல்ல இடத்துல கேட்டுக்கொண்டது ஒருவர் தன்னை நபியாக்குமாறு தன்னுடைய சகோதரரை நபியாக ஆக்குமாறு அல்ல இடத்துல கேட்டு பெற்றுக் கொண்டார் சகோதரர் உங்களுடைய தோழராக நபியாக ஆக்கி அனுப்புகிறோம் கவலை தந்த ஊற விட்டு பிரிந்தது கிரௌன் தன்னை விரட்டியது ஓஹோ நான் குடிபட்டு விட்டனே என்று பயந்தார்கள் அல்லா சொன்னால் இல்லை மூசா நீங்க பயப்பட வேண்டாம் உங்களை பாதுகாப்போம் அல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நிலைமைக்கு செல்வம் அவனுடைய செல்வத்தை தூக்கிறதுக்கு மாத்திரம் பெரிய ஒரு சப பெரிய ஒரு கூட்டம் வந்தால் அந்த சாமியை கூட பிறக்க முடியும் நாற்பது பேர் கொண்ட அந்த ஜமாத்தான் அவனுக்குள்ள அந்த ஹசானாவுடைய சாவியை தூக்கக்கூடியவர்கள் கவல் என்ன தெரியுமா அவன் அந்த பூமிக்குள்ள மூழ்கடிக்கப்படுகிறான் அவனுடைய செல்வமும் சேர்ந்து அதுக்குள்ள போகிறதே இந்த நேரம் அவனுக்கு கவலையான நேரமாக இருக்கிறது அல்லவசாலா உலகில் பிறந்த எல்லோருக்கும் இந்த நிலைமை வைத்திருக்கிறான் இந்த நாட்டில் ஏராளமான மக்கள் மலையினால கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க மலை என்ன செய்யவும் என்ற அச்ச பயம் அதுல ஏராளமானவர்கள் வீடிலிருந்து சொத்துக்களையிலிருந்து செல்வத்தையிலிருந்து பரிதாபமான நிலைமையில் மிக கவலைக்குள்ளாக இருக்கிறார்கள்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 தவறான முறையில் அனுபவித்தால் அந்த சந்தோஷம் முடிவில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் இழிவையும் அபாயத்தையும் முடிவை மோசமானதாக ஆக்கிவிடும் அல்லா கண்ட சந்தோஷத்தை சுக்குருள்ளதாக நன்றி உள்ளதாக அஹமது இல்லா உன்னுடைய கிருபைதான் தூங்கின நிறவோ அல்லா அவங்க விஸ்மிக்க அமு தூங்கின நிறவோ அகமது இல்லா என்று நான் எலும்புகிறேன் காலையில் அகம்துல்லா இல்லது ஹியானா பாதமா இலகி முசு இரவு தூக்கும் பொழுது நான் உறங்கும் பொழுது அது ஒரு சின்ன மவுத்துதான் என்ற ரூ அப்படியே எடுபட்டிருக்கலாம் ஆனால் அல்லா என்னை எழுப்பாற்றினால் அலம்துள்ளா டாய்லெட்லிருந்து வெளியே வரும் பொழுது அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் என்ன டாய்லெட்லிருந்து வெளியே வரும் பொழுது அல்லாயிரத்தில் என்னக்கு என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கிறது இதில் சிலர் என்ற கருத்தை சுக்ரானக் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஒரு சுமையை இலகுவா நீ வெளியாகிவிட்டாய் என்ற அந்த நன்றி உள்ளவனாகி அல்ல இடத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் செழிப்பாக சந்தோஷமாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது பக்கம் கவனம் போது கவலை வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரமும் பொறுமையுடன் அல்லாவின் பக்கம் தன்னுடைய கவனத்தை கொண்டு போவதை ஒரு மூமினுடைய அடையாளம் காதல் என்ன செய்வான் கவலை வரக்கூடிய நேரத்தில் கதருவான் கத்துவான் அவன் அநியாயமான சில காரியங்களையும் செய்து விடுவான் அவன் மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களையும் செய்வான் ஏன் அவனுக்கு வழிகாட்டல் ஒரு முஸ்லிமுக்கே சந்தோஷமான நேரத்திலையும் வழிகாட்டல் இருக்குது வழிகாட்டல் இருக்குது ஒரு காவலருக்கு சந்தோஷ துக்கத்துக்கு வழிகாட்டல் கிடையாது தன்னுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கதோ தன்னுடைய ஊர் பழக்கம் எப்படி இருக்கிறதோ அது துக்கம் அனுஷ்டிக்கிறது தன்னுடைய ஊர் பழக்கம் அதுதான் நான் அனுபவிக்க கூடிய முறை சந்தோஷம் இல்ல வசல்லம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் பயோதிலத்தையும் தன்னுடைய நோயையும் சுகத்தையும் அனுபவிக்கும் அனுசரிக்கும் பொறுமையாக இருக்கும் சந்தர்ப்பங்களை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அதனால் இன்று நாம் படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதிதான் நிறைவேறாத சோதர்களே சந்தோஷத்தை தரக்கூடியவன் அல்ல ஏற்படுத்தக்கூடியவன் அல்ல உயிரை தரக்கூடியவன் அல்ல உயிரை எடுக்கக்கூடியவன் அல்ல செல்வத்தை தரக்கூடியவன் அல்லா ஏழ்மையை தரக்கூடியவன் அல்ல வசதி இல்லாம இருந்தேன் தவறான முறையீடு செய்யலாம் பசியில் துடிப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க கவர்னராக மிக வசதி வாய்ப்புள்ளவராக நீ என்னது சரியான ஆடை இல்லை வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு வசதி இல்லை தரிப்பதற்கு வீடு குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு துணைவு அந்த அப்துல் ரஹமான முதல் நாள் பசாருக்கு போய் வியாபாரம் செய்துட்டு வரக்குல கொஞ்ச போல சீசையும் ஒரு போத்தல் நெய்யையும் தன்னுடைய ஆதாயமாக பெற்றுக் கொண்டு வந்தார்கள் திஞ்ச ஒரு காலம் வந்தது அல்லா வசதி வாய்ப்பை செல்வத்தை மிக வாரி வழங்கினான் அந்த நேரம் அழுகார்கள் ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்தார்கள் வசதி வந்த பொழுது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட ஒரு பாடத்தை சொல்லி தந்தார்கள் சொன்னார்கள் ஏன் அழுகிறேன் தெரியுமா எனக்கு மிக நெருங்கிய இரண்டு நண்பர்கள் மக்கத்தில் வாழ்ந்தவர்கள் மதியனாக்கோம் நாங்கள் எல்லாரும் வந்தோம் எனக்கு முந்தி முசப் வந்தார் முசபின் உமர் அதோட ஹம்சாவும் எங்களோட சேர்ந்து வந்தார் நபியுடைய சட்ச தந்தை நாங்கள் எல்லாரும் உண்டாக வந்தோம் ரெண்டு பேர் வந்து அறியப்பட்டு ஈரல் வெளியெடுத்து சப்பட்டு உடம்பெல்லாம் சின்னப்பட்ட நிலையில் அவருடைய உடம்பு அப்படி இருக்குது ஜனாதாவுடைய துண்டு துண்ட குழந்தை ஒரு புடவை போட்டு அதை கப்பனாக எடுத்து அதை மூட முயற்சி நாங்க ரெண்டு பேரும் சாச்சவாக இருக்கலாம் நான் மகனாக இருக்கலாம் வயதுல ரெண்டு பேருக்கும் ரெண்டு வருஷம் தான் வித்தியாசம் நண்பர்களாக பழகிறோம் எனக்கு அபூஜகள் நோய் செய்தால் என்ற காரணத்தினால மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட கபன் புடவையை கூட கொடுக்கிறதுக்கு என்னால் முடியாது கால மூடினா தலை நல்ல கவனத்துக்கு எடுத்து உள்ளத்தில் பதவி வைக்க வேண்டும் அல்ல எந்த உள்ளத்திலையும் இறக்கணும் உங்க உள்ளத்திலேயும் இதனால விளங்கினா எங்களுடைய ஆக எங்களுடைய நபித்துவம் விசுவாசம் சரியாக இருக்குது இதனால புரியல கவலை வரத்துல வைப்பதும் சந்தோஷம் பெருமை அடிப்பதும் என்ன செய்வார் அப்து ரஹ் அதை நினைச்சு அழுகிறாங்க நண்பர்கள் கஃல் புடவை இல்லாம மௌத்தாகினாங்க அலமதுல ஆனா எனக்கு பயமாக இருக்குது இன்றைக்கு அல்லா எனக்கு நான் மௌத்தாகும் பொழுது எப்படி போகணும் ஒரு விஷயம் வைத்துக் கொள்ளணும் சில நல்லடியார்களும் கவலையான நிலைமையில் மௌத்தாகுவார்கள் சில பாவிகளும் சிலவேளை நல்ல நிலைமையில் மௌத்தாகுவாங்க இது அல்ல வச்சிருக்கிற நீ சில நல்லது சோதனையாக தெரியும் சிலர் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் போய் சேர்ந்ததும் உண்டுமாற்றவும் செய்யக்கூடியவராக இருக்கிறான் இறுதி நேரம் அதுதான் அதிகமாக செய்வது உண்டு நல்லது செய்தவர்கள் துணியாலிருந்து போகும் பொழுது நல்ல நிலையில் போய்விடுகிறார்கள் அதே நேரம் பாவத்தில் உள்ளவர்கள் பாவத்தில் மூழ்கியவர்கள் இறுதி நேரத்தில் மோசமான நிலைமையில் துனியா விட்டு போகக்கூடியதும் உண்டு மிகவும் அறிந்தான் அவன் அடியார்கள் இடத்திலிருந்து இதை எதிர்பார்க்கிறான் இதுக்காக படிப்பிலையாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த கண்ணோட்டத்தில் பாருங்க ஆதம் சொர்க்கத்தில் இருந்தாங்க சந்தோஷமாக ஆதம் துனியாவுக்கு வந்தாங்க கவலைப்பட்டாங்க அல்லது மன்றாடினாங்க கண்ணீர் வடிச்சு அல்ல இடத்துல கௌவா செய்தாங்க இப்ராஹிம் ஹாஜர் சேர்ந்து வாழ்ந்தாங்க குழந்தை தரட்சி செய் பெற்றெடுத்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அல்லா பிரிச்சுட்டான் குழந்தை பிரிச்சான் தடப்பனை பிரித்தான் தாயம் பிரிச்சான் சந்தோஷப்பட்டாங்க பொறுமையாக இருந்தாங்க சுக்குர் செய்தாங்க பொறுமை இழக்காம நடந்தாங்க ஐய அலை அவருடைய மனைவி நோயினால பிரிச்சப்பட்டாங்க பல வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் பொறுமையாக இருந்தாங்க துவா சிக்கர்ல ஈடுபட்டாங்க அல்ல அந்த பொறுமை துவா சிக்கர் இதனுடைய பறக்கத்துல சுகத்து கொடுத்தாங்க எப்பொழுதும் துவா ஈடுபடக்கூடிய நேரத்தில் அஞ்சு விஷயத்தை கவனித்து கெடுக்கணும் கேட்ட உடனே கிடைக்கும் தாமதிச்சு கிடைக்கும் அனுகவிச்சு கிடைக்கும் கேட்டதுக்கு மாற்றமாக கிடைக்கும் கேட்டதெல்லாம் ஆகரத்தில் கிடைக்கும் எப்பயுமே இதை மறக்காதீங்க நாற்பது வருஷ கேட்டு தந்தை தருவான் எப்படி தருவாங்க மாற்றமாக சொர்க்கத்தில் ஒரு சொன்ன என்ன செய்யணும் எங்களுக்கு ஒரு சோதனை வந்தாக்கா என்ன எனக்குழுது அந்த காய்ச்சல் வச்சு பார்க்கறது போல நாங்களும் ஒரு கமாமீட்டர் வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குது ஒரு பெண் போயிட்டு அழுது கொண்டிருக்கிறார் அவனுக்கு தெரியாத நபிதான் இந்த போதுமே செய்வாங்க நபி பழக்கம் யாரையும் பலவந்தப்படுத்தி அதை நிலைமைக்கு ஆளாக்கி அவரை வழிபட செய்வத அன்பாக பண்பாக ஒரு விஷயத்தை முன் வைக்கிறது முன்ேக்க மறைந்து கொண்டால் பெண்ணிடத்தில்வா அந்த பெண் கதறி கொண்டு ஓடி வந்தால் யார் சொன்னா மன்னிச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த சத்மத்தில் ஊழா பொறுமை இருக்கிறேன் அது முதல் கட்டத்தில் தான் பொறுமை அந்த கட்டத்தை போயிருச்சு பொறுமை போயிட்டா பொறுமைக்குரிய நன்மை எட்டோம் அல்லா சொல்கிறான் பொறுமையாளர்களுடன் அல்லா இருக்கிறான் என்று சொல்கிறான் அல்லா இடத்தில் உதவி தேடுங்க மௌத் வந்துருச்சா நஷ்டம் வந்துருச்சா மனிதனுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சா ஒரு கவலையான கட்டமா பொறுமையும் தொழுகையும் அந்த மனிதனுக்கு வழிவகுக்கும் சோதனை வரும் ஆனா ஒரு முஸ்லீம் சோதனை நான் எப்படி அணுகணும் வச்சு என்ன இருக்குது எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஒரு பெண் வந்து நோய் ஒரு வகையான நோய் நான் விழுந்து விடுகிறேன் இந்த ஆடை என்னை விட்டு நகர்ந்து விடுகிறது எனக்கு துவா செய்ய அரசு என்ன கேட்டாங்க தெரியுமா தாயே உனக்காக நான் துவா செய்ய முடியும் ஒ பொறுமையாக இருந்து சொர்க்கத்தை அடைந்து கொள் ஒன்றே நீ சுகம் பெறுகிட்ட விழும் பொழுது இந்த மேனில் உள்ள ஆடை நகர்ந்துவிடக் கூடாது வேற சகோதரிகளை தெரியாது எங்களுக்கு வரக்கூடிய எல்லா கவலையும் எல்லா துக்கத்தையும் நீங்க குரானுடையும் ஹதீஷோடையும் நபியுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அல்ல குரான் மகனுக்கு கஷ்டமா இப்ராஹிமலை நவிக்கே அவருடைய தந்தை ஈமான ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஒரு பெரிய சோதனை மனைவி ஆல கணவனுக்கு கஷ்டமா நூத்தலை நூலை மனைவி சாச்சவால நவிக்கு கஷ்டமா அதற்கு அல்லா செல்லும் அவர்களுடைய சாட்ச குழந்தைகளால மகனுக்கு தகவலுக்கு கஷ்டமா நூலாத்துடைய அநியார்காரர்களாக மாறிவிடக்கூடிய அந்த அந்த வரலாறை குரான் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது ஆறுதலா சுகானல்லா சுயவலை நோயாளியாக இருக்கும் பொழுது குமலர்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள் அந்த வழிபாட்டுடன் நடந்த அந்த சம்பவத்தை அல்ல அந்த வீட்டில் உள்ள குமரர்கள் தன்னுடைய நபிக்கை உதவியாக தந்தைக்கு உதவியாக இருந்தார்கள் ஒரு சகோதரன் செய்த உதவி சகோதரி தனது ஆறுதல் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் நபீனர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில தரக்கூடிய படிப்பிலையாக இருக்கிறது மேல சகோதரர்களை பெரியார்களே முஸ்லிம்களாக நாம் எல்லா கட்டத்திலும் அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நவீனிடத்தில் வந்து சொன்னாங்க யார் சொல்லா கடுமையான வறட்சியாக இருக்குது சோதனைக்கு மேல சோதனையாக இருக்குது கால்நடை எல்லாம் செத்து கொண்டு போகுதே விவசாயங்கள் எல்லாம் கொண்டு போகுதே மலைக்காக துவாசைங்க யார சொல்லா நவியோ சும்மா கொத்துமாலையை கையை எப்படி ஏந்திரா கை ஏந்திராலே அவருடைய கக்கம் தெரியும் அளவுக்கு அல்லா இடத்துல மலைக்காக துவா செஞ்சாங்க மலை ஒரு வாரம் எந்தளவுக்கு மழை பெஞ்சு சென்றா நிறைய பழக்கம் மழை பெய்யும் பொழுது இந்த துவாவை செய்வாங்க எல்லாரும் பாடமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு துவா சின்ன துவா தான் மனதாளனை பாடமாக்கிக்கோங்க புரோஷனமானத ஆக்கி தான அல்லாஹும் வழிமுறை என்ன வறட்சியான நேரத்தில் வெள்ளே எங்க தேவையோ அங்கு இந்த மலையை திருப்பி விடு என்று வழி காட்டுகிறது ஏன் அல்லாதான் கிராமத்திற்கு தெரிந்தரக்கூடிய நிறுத்தினால் அதிகரித்தால் எங்களுக்குதான் ஒரு மூவினுடைய தன்மை அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அதன் கவனம் செலுத்துவான் அந்த முறையை அவன் அவதானிப்பான் என்ன நிறைமை வந்திருக்கவே என்ன நிலைமை அனுமதி அப்துல்ல சுபேர் ஒரு சாபி அப்துல்லா ஒரு சாபிமும் அல்ல யாருக்கும் எந்த தாய்க்கும் அப்படியான சோதனை கொடுக்க கூடாது தெரியுமா அந்த சஹாபி அப்துல்லா சுபேர் மக்களுடைய கவர்னராக இருந்தார்கள் மக்களுடைய மாறினார்கள் அவர்கள் அவர்கள் மக்களுடைய கைப்பற்ற ஒரு படை பயங்கரமாக தாக்குதல் நடத்தியது பெற்றுக் கொண்டாங்க அந்த தாய்க்கும் நூறு வயது அந்த தாய் மகனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி மகனே ஆறுதல் அடை மகனே உனக்கு எதுவந்தாலும் நீ தைரியமாக மகனே ஆனா வரக்கூடாது வீரனாகத்தான் வர வேண்டும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் தாய்மார்கள் இப்படியான வீர உணர்வுகளை தான் ஊட்ட வேண்டும் அந்த தாய் அப்படி ஒரு செஞ்சு தாய்க்கு செய்தி வருது இந்த அநியாயக்காரன் கொண்டு தூக்கில் போட்டு ரெண்டு காலையும் எடுத்து அப்படி கட்டி மக்களை தொங்க வச்சிருக்கிறார் நூறு வயது தாய் அந்த தாய்க்குள்ள சோதனை எப்படி இருக்கும் தாய்க்குள்ள சோதனை எப்படி இருக்கும் அந்த தாய் அதை சனித்துக் கொண்டு அந்த காட்ச பார்க்கிறாள் உப்பாடி வச்சு கத்தி கலறி தரட்டு நூறு வயது உள்ள தாய் தைரியமாக உணர்வு இந்த நம்பிக்கை இந்த தைரியம் ஒரு முஸ்லீம் உடைய உள்ளத்தில் எல்லா காலத்திலையும் இருக்கணும் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த தாய் அந்த மகனை பார்த்து சொல்ற அலம்லாத்தனை சிறப்பாக்கிக் கொண்டாய் யார் உனக்கு இந்த அநியாயத்தை செய்தார்களோ அல்லா அவனை உலகத்திலும் ஆகரத்திலையும் தேவைப்படுத்திவிட்டார் என்னுடைய மகனுக்கு செஞ்சீங்களோ நீங்க எதுக்கு அனுபவிக்கதான் போறீங்க என்பதை அந்த தாய் தைரியமாக இஸ்லாம் நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் வழிகாட்டுகிறது ஒரு பெண்மணி உம்மு வரக்கா வரக்கா அந்த பெண்ணுடைய பேர் உம்மு வரக்கா நபியிடத்தில் வந்தால் யார சொல்ல பாருங்களேன் தாய்மாரிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வு அந்த தாய் தான் மதியினால குறான மரணம் செய்திருந்த தாய் அழகா குரான உருவாங்க நபிக்கிட்ட வந்து சொல்றா யார சொன்னா எனக்கு அது நான் அல்லாட பாதையில் போய் ஷகிதாகணும் நான் வீர மரணம் மரணிக்கணும் எதுக்காக வாசிங்க நபி சொன்னாங்க தாயே நீ வீட்டுல வீட்டிலே அந்த வீர மரணத்தை தருவார் உமரது ஆட்சி காலம் உமரதுல அவர்கள் தாய்மார்கள் கடவுள் இல்லாதவர்கள் ஒரு ஹலீஃபா என்ற அடிப்படையில் துக்க கஷ்டங்களில் பங்கெடுப்பார்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பார்கள் ஒரு பெண்மணி பாதையில் நின்று மிச்ச நேரம் பேசினார் சார்பாக எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறாங்க உமரது இல்லாத அந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த தன்மை இருந்தது கஷ்டமாக உள்ள பெண் வயோதிப பெண் யாரும் உதவியில்லாத பெண் இந்த பெண்ணிடத்தில் போய் சேவை விசாரிப்பாங்க கஷ்ட நஷ்டம் கேட்பாங்க பெரும் சட்டம் இல்லாம இருக்குது கதவு இல்ல கடவுள் போடப்பட்ட மதியத்தில் மரணம் செய்த தாய் இப்படி வீட்டுக்குள்ள தூக்கில போடப்பட்டிருக்கிறேன் என்று அவர்களுக்கு கவலை மறுபுறம் தாய் தான் வைத்த வைராக்கியத்தை அடைந்து கொண்டார் தான் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாயிரத்தில் கேட்டாரோ அதை அல்லாயிடத்தில் பெற்றுக் கொண்டார் மரணிக்க வேண்டும் என்று கையால இந்த பெண்ணுக்கு மரணத்தை கொடுத்தால் அது ஒரு வகையான பணத்துக்காக செல்வத்துக்காக மானத்துக்காக கொல்லப்படுவாரோ அவரும் மெம்பர் ஏறி இந்த நிகழ்வு பயன் செஞ்சுட்டு சொன்னார்கள் யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இதுதான் இருக்கிறதால் அந்த தவறு சரியான முறையில் குறிக்கண்டு குற்றவாளிதான் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு இஸ்லாம் தண்டரை கொடுக்கிறது தடை விதிக்க தாராளமாக கொடுக்கலாம் அநியாரமாக ஒருவர் மீது பரி சுமத்தி குற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கே தண்டனை கொடுக்கிறதை ஒரு யூதனாக இருந்தாலும் கல்லடிச்சாங்க அவன் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தேடி பிடிச்சாங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலைக்காரியாக இருந்த ஒரு பெண்ணும் வேலக்காரராக இருந்த ஒரு ஆணும் தான் தப்புக்காக வேண்டி இந்த பெண் எப்படி தூக்கில போட்டார்கள் உமர் வேலானோ ஏற்றுக்கொண்டதற்கு பிறகே இஸ்லாமிய வரலாற்றில் இதுதான் மகிமாவில் முதல் முறை ரெண்டு பேர் அதே நிலைமையில் தூக்கில் போடப்பட்டார்கள் சகோதரர்களை பெரியார்களே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது சந்தோஷமா தூக்கமா கவலையா நாம் சந்தோஷமா நஷ்டமா லாபமா வால்வமா பயோதிபமா இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாமிய சிந்தனையுடன் விஷயங்களை மனதில் வைத்துக்கோங்க விசுவாசம் நன்மையை நாடுதல் நபி வழிப்படை செய்தல் அல்லாவுடைய சிந்தனையுடன் செய்தல் செய்தல் எந்த ஒரு காரியத்தை நிகழ்வு வந்தா இந்த அஞ்சையும் அதுல போட்டு பாருங்க தந்தா இந்த சோதனைய நீதான தந்தா இந்த நோய என்ன என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணுமா நீ எனக்கு நன்மை தருவியா அகம்தல் இதுக்கு நான் நபியுடைய முறையை பின்பற்றணும் நவியுடைய முறை என்ன இதுக்கு வைத்தியம் செய்யணும் வைத்தியம் செய்ய போக்குள்ளதான் நோய்க்கு நிவாரணம் செய்ய போக்குள்ளதான் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க சிற்கான ஒரு ராமுதரத்தை போயிட்டு தேசிக்காட்டுறது ஒரு ராமதர்ட்ட ஒரு சாமிகிட்ட போயிட்டு ஒரு தவறான காரியத்தை செய்றது இது சுத்த ஆறாம் உயிர் போகலாம் ஆனா ஒரு சிற்கு ஒரு முஸ்லிம் எந்த காரணத்தை கொண்டும் வழிபடக்கூடாது இதுதான் இணை வைக்கிறதுக்கு சமம் பௌத்தரிடத்துல ஒருவர் போய் வைத்தியம் செய்யிறார் தந்தை பிள்ளைக்கு அந்த சொல்லி கொடுக்கிறாரே நீங்க அணுகி இந்த வைத்தியம் இந்த முறையை நான் கடைபிடிக்க முடியுமா சரியத்திற்கு அனுமதிக்கிறான் அதே நேரம் அல்ல கா மாலை ஒரு சின்ன தொகுப்பு வெளியிட்டிருக்கிறோம் ஜெமியத்துள்ள விரும்புறேன் ஒவ்வொருவரும் அதை எடுத்து தாராளமாக அடித்து விநியோகிக்கலாம் ஒரு அஞ்சு ரூபாய் சோதனையான நேரங்கள்ல கவலையான நேரங்கள்ல ஓதுறதுக்குரிய அதுரே பத்து நிமிஷம் போகாது அது ஓதுறதுக்கு அது ஓதக்கூடிய பழக்கத்தை ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு குழந்தையும் ஏற்படுத்துங்க உதாரணமாக حسبنا الله ونعم الوكيل لا حول ولا قوة إلا بالله بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماه وهو السمي العلي أعوذ بكلمات الله طامات بن شر ما خلق إنه سنة دواء ياري لغوذي كل بارغلو مانا كبلا تكم طيرم نوي إذ لنرى ما يبتهم سيرد ورسلت دواء كيكرد ونرسلت آغي نسمع سنة எனக்கு இந்த நோய் வந்திருக்கிறா அல்ல நீதான் இந்த நோயில கஷ்டப்படும் நோய் அல்லா ஈதட்சத்தையும் கைரையும் தருகிறான் அதனால் காதல்களை போல செயல்படாம அந்நியர்களை போல செயல்படாம யூத கிறிஸ்தவர்களை போல செயல்படாம துக்கம் வரும் பொழுதே ஒப்பாறு வைப்பதும் அநியாயங்கள் செய்வதும் சந்தோஷம் வரும் பெருமை அடிப்பதும் நான்காண்டு மமலையில் ஈடுபடுவதும் தௌபா அல்ல இடத்துல தௌபா செய்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு சந்தோஷம் வரக்குள்ள அலமது இல்லா ரெண்டு கால் சுகர் அல்லா நீ தந்தா நீ எனக்கு இதுல வரக்கெய் என்று துவா செய்வதை கவலை வரக்கூடிய நேரத்திலையும் சபரோடு இருந்து கொண்டு துவால திக்க குரானோடு அல்ல இடத்துல ஒரு கவலையான நேரம் வரக்குள்ள வாங்க வீட்டுல இருங்க கழிச்சு தொழுங்க ரெண்டு எல்லா இடத்துல வன்றாடி கேளுங்க யாரு எனக்கு இப்படி ஒரு சோதனையா இருக்குது வியாபாரத்துல எனக்கு இப்படி ஒரு சோதனையா இருக்கிறது என்ற குழந்தையில இப்படி ஒரு சோதனையா இருக்குது என்ற மனைவில இப்படி ஒரு சோதனையா இருக்கிறது என்ற வாழ்க்கையில எல்லா நீ உதவி செய்து கொள்ளுதை வல்ல அல்லா நிச்சயமாக நீக்கி வைப்பான் ஒரு நாள் அரசா வரைவர் செல்லும் காரணத்தினால அல்லா கிட்ட கேட்கிறேன் எங்கள் அனைவர்களையும் இந்த சிந்தனை உள்ளவர்களை ஆக்குவாராக உண்மத்தை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ உலகத்தில் நிம்மதியான நிலைமையை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்துவாயாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சோதனையோடு இருக்கிறார்களோ அந்த நிலைமையை நீக்கிவிடுவாயாக கவுல் செய்வாயாக வருகையை கபல் செய்வாயாக வைத்துள்ளாரு வருகையை கவுல் செய்வாயி ஆஜிகள் யாரெல்லாம் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு மேலான கூலியை ரசிப்பாக்குவாயாக அடுத்த வருடங்களில் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை தருவாயாக யாரா எங்கள் நாட்டுடைய சோதனைகளை நீக்கிவிடுவாயாக பெரிய விபத்திலிருந்தே பங்ஸ்கள் வெடிப்பதிலிருந்து எங்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆபத்தில் பாதுகாப்பை தருவாயாக தேவையோ அந்த இடத்தின் பக்கம் திருப்பிடுவாய் காய்ச்சல் மக்கள் பயங்கரமாக சோதனை எல்லா மதியிலிருந்து நீ காய்ச்சலை நகரில் இருந்து நிவாரணத்தை கொடுப்பதாக பொறுமையையும் நம்பிக்கையும் நவியுடைய முறையை பின்பற்றக்கூடியவர்களாக